இன்னல் மக்களுடைய இன்னலை என்ன துன்பம் துன்பம் இன்னல் என்ன தீர்த்து என்ன துன்பம் நேரலை பெரிய பிராணத்தை கிடைக்கிறோம் மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்குங்கால தான் அதனுக்கு இடையூறு முதலாள நாட்டு அரசியலுக்கு எழுதணும் தனமனியில் எழுதி தொலைக்கணும் என்ன பண்றது மண்ணுயிர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் பண்ணது மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை நாட்டை காத்தா எந்தெந்த எண்ணல் வரப்படாத தெரியுமாடா தன்னால் தன் பரிசனத்தால் ஊன மிகு பகைத்தரத்தால் பாகிஸ்தானால் தன் பரிசனத்தால் பகைத்தரத்தால் கல்வரால் உயிர்கள் தம்மால் ஆன ஐந்தும் தீர்த்து அரங்காப்ப நல்ல இன்னல் இந்த ஐந்து வகையினாலும் வருகிற இன்னல் என்று விளக்கவுரைகள் இருந்த அந்த பதிப்பு சிறந்த பதிப்பு இல்லைன்னா அந்த செங்கோல் அறத்திற்கு வேற எதுக்கும் என்னன்னு தெரியாது அப்படிப்பட்ட அறமே வடிவாக அந்த செங்கோல் ஓச்சி மூன்றாவது கூடை நிழற்றும் நாளில் வெண்கொட்டக்கொடை நிழற்றுகிறது வெண்கொட்ட கொடை என்னத்துக்கு நம்ம மான்மார் கூட மழைக்காக வெயிலுக்காக அவங்கடைய மழைக்கு வெயிலுக்கு அவன் தங்க அழிக்க கண்பொற விலங்குனின் விண் பொருள் என் கூடை வெயில் மறைத்தற்கூ நாங்களும் கொடை இருக்குது உங்கள்கிட்ட வெண்பற்ற கொடை இருக்குது நாங்கள் வெயிலை மறைக்கும் மலையை மறைக்கும் அதுக்கு தானே அங்கே இருக்கிறது குடிமறைப்பதுவே கூர்வேல் வளவே எங்கெல்லாம் வருத்தமற்ற குடிமக்கள் இருக்கிறாங்களோ அவர்களை மறைப்பதற்கல்லவா அந்த வெண்பற்ற கொடை இருக்குது பொறுநான் ஒரு திங்களை போற்றுவதும் திங்களை போற்றுவதும் உலகித்தலன் ஒரு அரசனு தம்பி பாண்டது அரண்மனில் இருந்த தம்பி எல்லாம் நினைவு கூறுமாறியா இன்னல் தீர்த்து அறக்கோல் ஓக்கிடை நாளில் அதனால தான் இலக்கியத்தை மதிக்கிறோம் ஏன் மதிக்கிறோம் எங்கு எதை சொல்ல வேண்டுமோ எவ்வளவு சொருங்க சொல்ல வேண்டுமோ எந்த அழகிய தமிழால் சொல்ல வேண்டுமோ சொல்லிட்டு அரசு செய்யும் போது ஒரு கறிக்குருவி வலியான்னு பேர் அதுக்கு பின்னால கறிக்குருவி அது இருக்கிறதுலேயே பறவை ரொம்ப மென்மையான பறவையா இந்த மென்மையான ஆளை கண்டா வன்மையாள சும்மா இருக்க மாட்டான் ஒரு இடி இடிக்கிட்டு போவான் திமுரு திமுரு அதனால அதெல்லாம் காக்காக மற்றதை கொஞ்சம் வன்மையான பறவைகள்லாம் அதை போய் கொத்துமா திரும்ப கொத்த தெரியாது வாங்கிக்கிட்டு இருக்குமா அதனால் ரொம்ப வருத்தப்பட்டது அந்த குருவி எது ஒரு குருவி கறிக்குருவி வருத்தப்பட்டுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்தது அந்த மரத்தில் உட்காந்துருக்கிற நேரம் கீழே ஒரு அடியவர் வந்தார் அடியவர் அடியவர்ன சும்மா போவார் அவர் அவர் யார் அடியவர் நீரு பூ சுவன் விடாமல் சென்னீர் சரி பூண்ட கண்டித்தொடையவன் உருதுரா அணிஞ்சிருப்பான் புறம்பும் உள்ளும் தூயவன் கேக்கிறார் பா எப்படி தூய எப்படி வெளியில் வெள்ளவளையேன்னு திண்ணீர் பூசுறாரோ அதுபோல உள்ளத்துலேயும் வெள்ளவளையேனு கள்ளமற்ற உள்ளமாக இருக்கும் பூசு போல் உள்ளம் பூனிதர்கள் பாத்தர் கொடுத்தர் விஞ்சி தான் நிற்கிறாங்க வெளியில் நீர் எவ்வளவு தூய்மையும் வெண்ணையும் உடையதோ உள்ளமும் தூய்மையும் வெண்மையும் உடையதோ எனவே உள்ளம் தூயவன் இதுக்கு மேலே அவர் சொல்லலை கூட கொடை வச்சிருப்பாங்க ஒரு ஊர்ல இருக்கக்கூடாது பற்று வந்துடும் பற்று வந்துடும் ஒரு நாளைக்கு என்ன செய்யறதுக்கு மட்டுமல்ல அங்க இருக்கிற நல்ல பெருமானை வணங்கவும் நல்ல நீராடவும் நல்ல மூர்த்தியை வணங்கவும் அப்ப மூர்த்தி தலம் தீர்த்தம் பெருமான் பெருமான் அந்த ஊர் அவங்க அங்கே இருக்கிற கோவில் இருக்கிற மூர்த்தி இது தீர்த்தம் நீர் இந்த மூன்றையும் நீராடிக்கொண்டே போயிட்டு அதான் அந்த அரியவருடைய அப்படிப்பட்ட ஒரு அரியவர் இது உட்கார்ந்து இந்த பறவை உட்கார்ந்து இருக்கிற மரத்திற்கு வந்தாராம் சரி அங்கே நாலு பேர் இருந்தான் யார் யாரும் ஒரு நம்ம இருக்கிற அட்ரஸ் இல்லாதா என்னைக்குமே இந்த பெரியவங்களுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா தன் கீழே இருக்கிறவங்க தங்க மற்றவங்கள பார்த்தாங்கன்னா தனக்கு தெரிய சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க அது பெரிய அவன் விரும்புகிறான்னு விரும்பலையோ சொல்லுவான் அதுபோல் நல்லா படித்த போலவர்கள் கூட யாராவது நாலு பையன் ஏன்னா என்ன படிக்கிறீங்க என்ன செய்து நோண்டி மணிமேகலை படிக்கீங்களா எந்த இது மலர்வனம் கே காதையா யாரு மலர்வனம் போறாங்க அதுல ஒரு நயன் சொன்னாதான் இவங்களுக்கு ஜென்மம் வெடிக்கும் மற்றவர்கள் அது ஒரு பெரிய அது ரொம்ப அருமி அது போல பெருத்தியார் எதீன்னு பேசினாலும் அதுல ஒரு நுணுக்கமான செய்தி இருந்தா பாராட்டுவாங்க யாரு உழவர் அதை பாராட்டுவாங்க நீங்க ஒண்ணு சொன்னிங்க நடுப்பு போற போக்குல ரொம்ப அருமி அதுதானுங்க நான் நினைக்கிறது அப்படி தானுங்க திருவள்ளூர் சொல்கிற அப்படின்னு பாராட்டுலாம் இந்த அளவு இந்த படித்தவனுக்கு இந்த பண்பாளனுக்கு இந்த ஞானிகளுக்கு கபலம் என்னென்ன இன்பம் பெருகைகம் என்று அது ரொம்ப நீடிக்கிற நீட் தான் போறன்னு ஆயிடும் ஏய் அவர் போனால் விட மாட்டாரடா மணிமேகலையும் அந்த மேகலையும் சொல்லிட்டு இருப்பார் அப்படி வந்துடவும் கூடாது சொல்கிற கருத்து உயர்ந்தது அப்படி ஒரு காட்டணுமே தவிர மீண்டும் ஆசை இருந்தால் ஐயா உங்களுக்கு ஓய்வு இருக்குமா எப்பாவது நான் உங்கள் இதுக்கு வரேன்னு சொல்லி வரணுமே தவிர அங்கேயே உட்கார வச்சு ஒரு மணி நேரம் அடித்தவனே ஏய் அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதரா ஒழிஞ்சுது நம்ம நேரமேனு அவ்வளவு நம்ம கீழே போயிடக்கூடாது சிவ சிவ சிவ சிவ ஆ நாலு பேர் இருந்தான் இருந்தவனே நம்ம இவரை சொன்னாராம் பூவே தாமநாதியர் நாலஞ்சு படி இறங்கணும் அதனால கூட ரெண்டு பேர் வந்தவங்க கையை பிடிச்சிங்கய்யா மிதவாக வாங்கயா படி படி படி இதுவும் படி நாங்க என்ன நான் ஏற்கனவே நான் படிக்கல நீங்கள் படி படின்னு சொல்லி அப்படின்னா தான் எந்த படி இந்த படி இறங்கும்போது இதுதான் படிக்கவங்களோட பழகறத்துக்கு மற்றவங்களுக்கு வேற்று படி என்பது இந்த மாதிரி இறக்க ஏற்றத்துக்கு இருக்கிற படியும் படிதான் நீ படி இந்த படின்னே ஒரு பாட்டு பாரதவாசன் பாட்டுக்க இருக்கா கிரிக்கிறது பேருந்த பாடாதோதோ பேருந்தோம் கைதை தான் பாடமாட்ட கைத்தையும் அது இவர் என்ன பண்ண நாலு பேர் கண்ட ஐயா நீங்க எல்லாம் யாரோ என்னமோ தெரியல நீங்கள் இருக்கீங்க மரத்துக்கடியில் உலகத்தில் ரொம்ப அந்த ஆன்மா பெற வேண்டிய பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மா உடம்பு கரையேறதுக்கு பொருள் வேணும் உள்ளம் கரையேறுவதற்கு அருள் வேணும் எங்கள் திருவள்ளுவர் இருபத்தி நாலு வரைக்கும் உடல் நலம் பேனை சொன்னார் இருபத்தஞ்சி டு முப்பத்தி வரைக்கும் உயிர் நலம் பேண சொன்னார் அருளுடமை துறவு ஞானம் மெய் என்று பேசினார் அவரை போய் நாட்டியை ஒரு அது குப்பையில இல்லை குப்பையில போட்டால் கூட குப்பை கெடுதல் குப்பை கெடுது ஆமாம் ஒரு திருவள்ளுவருடைய உள்ள கிடைக்க உணர தெரியாத நீ என்னடா ஒன்றை கேட்கல உங்கள் கருத்து நல்ல திருக்குறளுக்கு கருத்தை கேட்குறேன் திருவள்ளுவருக்கு கேட்குறேன் இருபத்தஞ்சி டு முப்பத்தேழு வரைக்கும் என்ன பண்ணார் அருளுடை வெய்யுணர்வு ஞானம் தவம் எல்லாம் பேசுறார் வெறும் உலகியல் காரணத்துக்கு அது என்னத்துக்கு தேவையில்லையே உன்னை போல நொல்லை நொள்ளைங்கிற ஒண்ணா போட்டு குரலை பண்ணுறீங்க படாத பாடுபடுத்துறீங்க நாடு புறம் சரி அப்படிப்பட்ட அந்த ஞானம் அந்த ஞானம் வேணும்ப்பா அது ஆன்மாவை கரையேற்றும் அதுக்கு என்ன பண்ணும்னு கேட்டால் திடீர்னு ஞானம் வருமா அதுக்கும் போய் தேடணும் எங்கெங்கெல்லாம் நல்ல மூர்த்தி பெருமான் இருக்கிறானோ எங்கெங்கெல்லாம் நல்ல புனிதமான தளம் இடம் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் புனிதமான தீர்த்தம் இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் முடியாத தீர்த்தம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்து போய் நீராடுனா பெரிய புண்ணியம் இமையெல்லாம் நீங்கும் யாத்த இந்த வந்த அங்க மரத்தடியில் இருக்கிற நாலு பேர் அதுக்கு மேல யார் உட்கார்ந்து இருக்கிறா குருவி குருவி மறத்திடக்கூடாது உட்கார்ந்துருக்கு அப்படிதான் மூணு சேர்ந்து நல்ல ஒரு இடம் இருக்குன்னா அது மதுரை தான் சொல்லுவாங்க தலம்னா துவாசாந்த பெருவழி தலம் தீர்த்தம்னா பொற்றாமரை தீர்த்தம் அங்க இருக்கிற பெருமான்னா அங்கே இருக்க நீயும் இருக்கிறார் இந்த மூன்று சிறந்தது மதுரை அங்கே போய் வழிபாடு செய்தால் எவ்வளவோ நல்லது இந்த ஆன்மா கரையேறும் நீங்கள்லாம் அந்த பக்கத்து ஊரா என்னமோ எனக்கு தெரிஞ்ச சொன்னேன் இல்லை சாமி எங்கள் நல்லது தானே சொன்னீங்க நீங்கள் நல்லா இருக்குதுன்னு போங்க சாமி எந்த ஊரோ எனக்கு எந்த ஊருப்பா ஏதோ இந்த ஊரில் இன்றைக்கி இருக்கிறேன் நாளைக்கு அந்த ஊர் போவேன் பரவாயில்ல சாமி நாங்கள் இது வரைக்கும் மதுரை போகல சாமி நாங்கள் மதுரை போயிட்டு வர்றோம் சாமி நீர் ஓடி வாட்ணும் ஆசீர்வதிக்கணும் எல்லாத்தையும் வாழ்ந்தேன் இதை கேட்டுது அந்த மேலே இருந்த குருவி அது எப்படி கேட்கும் சாமின்னு அந்த குருவி குருவியா இல்லை முன்ன நம்ம மக்களாயிருந்து ஏதோ ஒரு சிறு தவறு செஞ்சதுனால இந்த குருவியாக வந்துடும் அதனால் அந்த உரிமைகள் பண்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா இந்த எழுமை என்ன பாடுபடுவது தெரியுங்களா ஏழு பிறப்பு அல்லவான் அஞ்சாம் வயசு பத்தாம் வயசு பதினஞ்சாம் வயசு இருபத்தஞ்சாம் வயசு இந்த உலா படிச்சுட்டான்ல உலா பெகும்பை மங்கை மடந்தை இந்த குறிக்கும அப்புறம் வானுரையும் தெய்வத்து கனடா சைனா தொண்ணூத்தி யானனு தன்னும் தெருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும் அது எந்த உலகம் விட நூற்றி பேசம்மா கூப்பையெல்லாம் உலறிங்களே அளவு உலறிங்களே தப்பா அனுக்கூடாதுங்க தப்பா அணிக்கூடாது அவ்வளவு ஏன்னா இவங்க கெட்டதோட உலகத்துக்கு எடுக்கிறானின்னு தான் அதில் நாலு பேர் என்ன பண்ணுறேன் எழுபருப்புங்கிறதுங்க பிறப்பள்ளிங்களா பிறப்பிங்களா நீங்கிட்டே ஒரு பருவம் தாரீங்களா பருவம் தாரீங்களா இவன உன் உலகி இருக்கிறேன் அறாரா ஏன் திருவள்ளுவர் இப்போ இருந்தா பெருமானு நான் திருக்குறள் தமிழ்நாட்டுக்கு தப்பு தப்பு தப்புன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதை வபத்து வாங்கிச்சுறப்பா என்று விண்ணப்பித்துட்டு சொல்லுவேன் சத்தியமாக சொல்லுவேன் காணபடியான புண்ணியம் எனக்கு இல்லையே திருவள்ளுவரை காணபடியான புண்ணியம் தான் நான் என் பெரிய ஞானி அல்லவா தலை ஞானி அல்லவா அவனை காண்பதற்கு கொடுத்து வைக்க முடியுமா முடியுமா என்ன பண்ண அதனால் பே இதை ஆராய்ச்சியா உன்னையும் கருத்தும் உரையும் கெடுக்கிறீங்களேப்பா உரையும் தான் கட்டுறது ஒருமையை எழுமையா படிச்சு இதுக்கு என்ன வரை சொல்லிங்க ஒருமையில் அஞ்சு வயசுல படிச்ச கல்வி எழுமையும் பத்து வயசுலையும் உதவும் பதினஞ்சு வயசுலையும் உதவும் அஞ்சு வயசுல படிச்சது வளர்ந்துட்டு தான் போக நீத தாத்தா திருவள்ளுவர் தாத்தா ீப்பா குடிச்சவராக உதவி செஞ்சீங்க ஒரு ஏதோ ஒரு சின்ன தவறு அது என்னன்னு சொல்லலை குருவியா பிறந்திருக்கு ஏட்டா அப்ப இவ்வளவு நல்லவனாயிருந்து ஒரு சிறு தவறு செஞ்சா கூட நமக்கு நல்ல பிறப்பு கிடைக்காதா இருக்கே ஆமாப்பா திருவள்ளூர் சொல்லியிருக்கார்களா இது ஒன்றான தீச்சல் பொருட்பயன் உண்டாகும் நன்றாகிவிடும் ஒன்றான தீக்கயன் உண்டாகும் நன்றாகாத அப்பதான் தீங்கு செய்ய மாட்டான் அப்போ இவ்வளவு அருமையான உயர்ந்த பிரிவு எடுத்து ஏதோ ஒரு சிறு தவறியதனால கறிக்குரியா பிறந்தது ஆனாலும் ஒருமையில் தான்கிற கல்வி எளிமையை ஏமாப்படுத்தி இந்த உபதேசம் காதல கெட்டுது ஓ மூர்த்தியில் சிறப்பும் தளத்தில் அந்த ஊர் சிறப்பும் தீர்த்த சிறப்பும் உடையது மதுரை ஒன்று தான் அங்கே போய் மணங்கினா நல்லது குருநாதா குருநாதா கீழே இருக்குவங்க கேட்டாங்களோ இல்லையோ மேலே இருக்கிற குருவி கேட்டது ஓடிது ஓடிட்டு ஓடிட்டு ஓடிட்டு மதுரைக்கே ஓடி மூன்று நாட்கள் அங்கிருந்து காலையில் புலர்வதன் முன் அழகிட்டுங்க புலர்வதன் முன் அப்படியே பற்றாமல் நீராடி அந்த திருக்கோயிலை அருமையாக தண்ணி இறக்கையினால பலம் வந்து உள்ளே இருக்கிற அங்கே இருக்கனையும் சொக்கநாதனையும் வழிபாடு செய்து இருந்த இருந்து ஒரு கவலை ரொம்ப கவலை அது என்ன கவலை நம்ம எல்லாரும் குத்தி பிடுங்குதே இப்படி குத்தி பிடுங்கும் போது நம்ம எப்படி ஞானம் தருவது சொக்குநாதா சுக்கநாதா சொக்கநாதான் அப்படியே உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி உயிராவணம் செய்துட்டு உன் கை தந்தால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்தீ அப்படி போய் தியானம் பண்ணிச்சு பண்ண உடனே பெருமான் சொக்கநாத என்னடா ராஜா வேணும் இந்த மாதிரி எல்லாரும் கொத்தி பிடுங்குறாங்க இனிமே உன்னை யாரும் கொத்தி பிடுங்க மாட்டாங்க அதனால் உனக்கு மார்கண்டையர் நீடு வாழ்வதற்குரிய என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேசத்து இந்த கறிக்குருவிக்கு செய்தாராம் நீடு வாழ்வாய் பழமிசை ஏகினான் மாடன் சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் எப்படி மறக்க முடியும் சுவாமி மறக்க முடியும் அப்ப இறைவனை திருவடி இடையராது என்பவர்கள் நிலைமிசை நீடு வாழ் பெரிய அட்டமாசித்து கறிக்குருவிக்கு செய்தது இந்த மாதிரி நீடு வாடுவதற்குரிய மந்திரம் செய்தது என்ன உபதேசம் என்ன பெண்ணிங்களை அது சில நீங்கள் ஈரோடு ஆகிய சொல்லிடுகிறாங்க அடுத்த மாதம் இல்லையா அப்படின்னு நானே செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் திருவிங்களுக்கு அப்ப பெண்களுக்கு கேட்ட உபதேசம் சித்திகள் வருவதற்காக அது விரும்ப நாங்க கொடுத்துட்டோம் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாள் கருக்குருவிக்கு என்ன வேணுது எங்களை எல்லாம் நீடுவோடி வாட் சொல்கிற வாத ஊரடிகள் இதெல்லாம் தேவையில்லை எனக்கு சித்தியோ எனக்கு அல்லவா மற்றபடி இந்த வலிமையா இருக்கிறதோ வேண்டாம் ஏன் அப்படின்னா பார்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பருவனே எனக்கு அதெல்லாம் வேணாம் சுவாமி எங்க திருவள்ளுவர் சொன்ன பிறப்பெண்ணும் பேதமை நீங்க பெருள் கானும் அப்படியா காது கொடுக்க சொல்லுவியா சொல்றியா ராஜா சொல்றேன் குருநாதன் சொல்ற ஒளியை விட கம்மியா சொல்லணும் அதான் பணிவு பணிவு ேன் சிவாய நமயன பெற்றேன் என்ன சாமி கிடைச்சது நான் நினைச்ச மாதிரி ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே திருவிழையாற்புழத்தில் கண்ட உபதேசம் எந்தே தோக்கலானே இந்த தூக்கும் பொழுதுதான் அறிவுறுத்தும் அதாவது அந்த பாதாப்பீக்சில ஒரு ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு அதை பறந்து நீ செய்யா அப்பதான் என்று சொன்னான் பீகை நோக்கம் நல்லது எடுத்துக்கொள்ற ஆட்கள் பண்ற ஆளும் சரியில்லையே என்ன சொல்லுது ஏன் சார் அதை செய்தார் அவருக்கு இந்த கறிக்குறிவுக்குமா என்ன வேணுமோ ஐயா திருவள்ளுவர் திருமூலர் என்ன சொன்னால்தான் வேண்டுவால் செய்த ஏழாம் நூற்றாண்டு வேண்டுவ வேண்டியால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் எப்படி திருமுறையும் திருக்குறள் ஒத்து ஒத்து நோக்க பேச முடியும் பேச முடிய உடனே அந்த மாதிரி வரம்பெற்ற பெயர் பெற்ற இன்பம் பெருகையுடன் வந்து அவராம எப்படித்தான் இருக்கிறது எப்படி வராம இருக்கிறது ஞானிகளுக்கு தாங்கத்தை என்பது எல்லாத்துக்கும் அல்ல என் எனம்பூர் அப்படி இருக்கும் செல்வர்கழகு செழுங்கலை தாங்குதல்